தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முப்பதாவத முப்பதாவதாக திகழ்பவர் தண்டியடிகள் நாயினார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழநாடு திருவாரூரில் பங்குனி சதயம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தண்டியடிகள் என்னும் பெயருடைய பெரியவராவார் இவர் பெருந்தவமுடையவர் லிங்க வழிபாட்டை மேற்கொண்டவர் தேவர்கள் மறைமுழுக்கம் செய்ய ஆனந்த நடனமாடும் சிவபெருமான திருவடிகளை மனதுக்குள்ளே அகக்கண்ணால் கண்டுகளிக்கும் சிறப்பும் பெற்றவர் பிறந்த நாளிலிருந்தே இரு கண்களும் தெரியாமல் இருந்தவர் திருவாரூர் வீட்டிற்குளும் தியாகராஜ பெருமான் புங்கோயிலின் கண் உள்ள தேவசிரியை மண்டபத்தினை முன்பே வணங்கி அன்போடு திருவை தொழுதை ஓதிக்கொண்டு ஒரு நாள் போல பல பலம் செய்து வந்தார் அது சமயம் கோயில் மேற்கு புறத்தில் இருக்கும் கமலாய திருக்குளத்தின் நான்கு பக்கங்களில் இயங்கும் சமணருடைய பாழிகளால் தூர்க்கப்பட்டு இடத்தில் குறைவடைந்தமையால் தண்டியடிகள் அதனை அறிந்து இங்கு நான் இத்திருக்குளத்தினை அகலமாக பெருகும்படி கல்லிட வேண்டும் என கூறி கரையின் மேலும் கீழுமாக கயிறை கட்டி அதை பிடித்து கொண்டு தூர்வாரி செப்பனிடும் பணியை மேற்கொண்டார் இச்செயல் சமணர்களை உறுத்தியது சமணர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து தண்டியடிகளிடம் வந்து நீர் மண்ணை கல்லுவதால் அதனுள் வாழும் பிராணிகள் மடியும் வீணோ வருந்த என்ற கூறினார் அதற்கு தண்டியடிகள் சிவபெருமானுக்கு செய்யும் திருப்பணி எதுவோ அதுவே குற்றமற்ற அறமாகும் என மறுத்து கூறினார் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிட்டு சமணர்கள் தண்டியடிகளை கூட நின்றெல்லாம் ஒழித்தனர் இறைவனது அருளால் நான் கண் பெற்றால் என்ன செய்வீர்கள் என தண்டியடிகள் வினவினார் அதற்கு சமணர்கள் இந்த ஊரை விட்டே ஓடி போகிறோம் என பதிலளித்தனர் என் நிகழ்வை தண்டியடிகள் இறைவனிடத்தில் கூறி மன்றாடினார் அன்றிரவு அவர் கனவில் இறைவன் தோன்றி அன்பனே உனது கண்கள் விடிந்து விழித்து அந்த சமணர் கண்கள் மறைதல் காண்பாய் அஞ்ச வேண்டாம் என கூறினார் அதுபோல் சோழம் மன்னன் கனவிலும் தண்டி என்பவன் தமக்காக நமக்காக திருக்குளம் கல்லினால் சமணர்கள் துன்புறுத்தி தடுத்துவிட்டார்கள் அதனால் நீ சென்று தண்டியடிகளின் எண்ணத்தினை முடிப்பாயாக என கூறி மறைந்தார் அவ்வாறே சோழ மன்னன் சென்று தண்டியடிகளை விசாரித்தான் நிகழ்வுகளை கூறினான் தண்டியடிகள் அரசன் சமணர்களையும் அழைத்து கேட்டார் அவர்களும் இவர் கண் பெற்றால் நாங்கள் ஊரை விட்டு வெளியேறுகிறோம் என்றன அவ்வாறே அரசன் பிறந்தவத்தேர் சிவபெருமான் திருவருளாலே நீர் கண் பெறுதலை காட்டும் என்று கூற தண்டியடிகள் நான் இரவின் மீது வைத்திருக்கும் பக்தி உண்மையானால் நான் கண் பெற்று சமணர்கள் திருவாரூர் விட்டு போகும் சமணர்கள் தங்கள் கண்களை இழப்பர் கூறி திருமந்திரம் போதி குளத்தில் மூழ்கினார் தண்டியடிகள் வேண்டியபடியே அவருக்கு கண்ணோலி கிடைத்தது சமணர்கள் தம் கண்ணொலி இழந்தனர் அதை அறிந்த அரசன் தன் யாவலர்களை பார்த்து சமணர்களை ஊறவிட்டு அனுப்பலாயினர் அரசனே அக்குளத்தினை சீர்படுத்தும் பொறுப்பை ஏற்று நடத்தி தந்தார் தண்டியடிகள் இரையாக்கியனை பெற்று மந்திரம் ஓதி திருத்தொண்டின் வழியில் நின்றபடியே இறைவன் திருவடி நேரை அடைந்தார் இவரது வரலாற்றிலிருந்து தூய பக்தினால் துயரம் தெளியும் என்பது புலனால புலப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் பெறுவோம் சிவன் அடியார்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்வோம் நாம் மனைவெறும் தொண்டுகள் செய்வோம் நோய் நொணியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்